லீஸுக்கு வீடு படிப்பது ஹரம் வட்டிக்கு பதிலாகத்தான் அந்த வீட்டை பயன்படுத்திக்கிறோம் அப்படி இருக்க அந்த வீட்டில் நடைபெறும் தொழுகை கூடுமா தப்பில்லைங்க தொழுகை பாத்துக்கூடிய நிமிஷம் எல்லாம் ஒருத்தர் வட்டி வாங்குறாரு வட்டி வாங்குறவர் வந்து தொழுகிறாரு அந்த தொழுகை எல்லாம் ஏற்றுப்பான் அவருடைய துவாக தான் ஏற்றுக்கப்பட மாட்டாது ஹலால் ஹராமான உணவு சாப்பிட்றதுனால துவா தான் கப்பலாகாது தொழுகை எல்லாம் ஏற்றுப்பான் ஏன்னா தொழுகை என்பது பரந்து வேறு இது ஹராம் வேறு அதே மாதிரி ஒத்திக்கு அது வட்டி தான் அது ஒரு வீட்டில் ஒத்திக்கு அது ஹண்ட்ரட் வட்டி அதுக்கு ஹராம கூடாது அதுமாரி அந்த வீட்டில் விவாதத்து நடந்தால் தொழுகி எல்லாம் ஏற்றுப்பான் அந்த தப்புன்னு உணர்ந்து எல்லாம் அந்த தப்புலேருந்து எங்களுக்கு தப்பிக்கிறது வழிகூடலாம் அப்படின்னு அல்லாடை கேட்டிங்கண்டா ரப்பில் அழிவுனு கூடிய சிக்னஸ்டர் அதுலேருந்து தப்பிக்கிறது வழிக் கொடுப்பான் அதெல்லாம் அஜித்தான் அலிமிஸை அப்படி ஏதோ இருபத்தேழு அணிக்கு போனோமா அமல் செஞ்சம்மா வந்தமாண்டா அவர் சொல்கிற பயம்லாம் கேட்டுக்கிட்டுதான் வேலைக்காக நினைச்சிங்கண்டா எல்லாம் அவங்களோட வீட்லேயும் பறக்கத்தில் இல்லாமல் ஆக்கிடுவான்